तापत्रय சச்சிதானோத்தியேத்தவே यथा विज्ञानरहितः मनुजो ममतां எனுஜோ हे अंग, हे ந ரெண்டு சம்போதனம் பண்ணுறார் அவதூத பிராமண தத்த குரு எது மகாராஜாவுக்கு சொல்கிறார் ஹே அங்க அரசாங்கத்தை பாதுகாக்கிற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவனே மக்களுடைய தலைவனே எது அதாவது ஆஜாத்த நிர்வேதா தேகபந்தம் ந ஆஜாத்திர்வேத ஆஜாத்திர்வேதான்னு சொன்னால் வைராக்கியம் ஏற்படாதவனுக்கு வைராக்கியம் ஏற்படாதவனுக்கு தேகபந்தம் தேகத்தோடு தனக்கு இருக்கிற பந்தத்தை ஜிஹாசதி நிஹாசதி ஹாத்தும் ந இச்சி ஜிஹாசதி ஹாத்தும் இச்சா ஜிஹாசா இஹா சதி அப்படின்னு சொன்னால் இந்த தேகத்தோடு தனக்கு இருக்கிற பந்தத்தை கொல்வது கொல்வதுன்னா என்ன விட்டுடுறது உடம்பை தன் தான் பிடிச்சிக்கிறது ஐயோ இந்த உடம்பு இருக்குது இது என்ன பண்ணுறது இதுக்கு என்ன இல்லாமல் மெடிகிளைம் அந்த கிளைம் ஏகப்பட்டதெல்லாம் இந்த சரீரத்துக்காக வச்சுருக்கோம் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இந்த சரீரத்தை எதை எடுத்துன்னு போக முடியுமோ அதை எடுத்துன்னு போகணும் இந்த உடம்பு ஒரு கருவி ஒரு காரில் போய் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரோம் அது மாதிரி இந்த உடம்புங்கிறது ஒரு கார் மாதிரி தான் இதில் போய் எதை எடுத்துகிட்டு வரணுமோ அதை எடுத்துகிட்டு வரணும் இந்த மனுஷ உடம்பில் போய் நாம் வந்து புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகணும் புண்ணியம் நல்ல ஞானம் நல்ல படிப்பும் நல்ல பண்புகளும் புண்ணிய செயல்களையும் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு பிறகு காரில் போய் எங்கேயோ போய் காரை பயன்படுத்தி நல்ல காரியத்துக்கு காரை பயன்படுத்தினா பரவாயில்ல நான் ரொம்ப வர்ணிக்கல நீங்கள் இதை ஹோம் ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அது மாதிரி சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடுறத்துக்கு வைராக்கியம் வராமல் முடியாது கடைசி வயசு வரைக்கும் இன்னும் ஆசைப்பட்டுகிட்டே இருப்பான் இன்னும் வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருப்பான் சரீரம் போக போகிறதே சரீரம் போன போது நம்ம என்ன எடுத்துன்னு போக போகிறோம் அப்படிங்கிற அந்த பேதமே தெரியாது சரீரத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த வேற்றுமையே தெரியாமல் இருப்பான் இவளுக்கு பிங்களாவுக்கு இப்போ வைராக்கியம் வந்துடுச்சு வைராக்கியம் வராதவனுக்கு தேகாபிமானம் போகாது அப்படிங்கிற எப்படின்னு இன்னொரு அர்த்தம் அதுக்கு சொல்கிறது தான் விசேஷமாக இருக்குது ஏன்றுப்ப முதல்ல அப்படியே எடுத்துக்கலாம் இந்த சமூகத்தினுடைய முக்கியமான பொறுப்பை வகிக்கின்றவனே வைராக்கியம் ஏற்படலைன்னா தேகாபிமானத்தை விட முடியாது வைராக்கியம் ஏற்பட்டால் தான் தேகாபிமானத்தை விட முடியும் தேகாத்ம புத்தியை விட முடியும் அதாவது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்மை உண்மை இல்லைன்னு புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சுண்டு அதை விட்டுடணும் வைராக்கியம்னா என்ன எது இந்த உலகத்தில் நிலச்சிருக்கும் நிலைச்சிருக்காதுன்னு பகுத்தறிஞ்சு நிலைச்சிருக்காததெல்லாம் வேண்டாம் எது நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்க முடியும் உயிரோடு எடுத்துன்னு போக முடியுமோ அதை எடுத்துன்னு போகணும் அதுதான் விவேகம் அந்த விவேகத்தினால் எது நெல் நிலையில்லாததோ அதை விட்டுடுறதுக்கு பேர் வைராக்கியம் நிலையானதை நாடுறதுக்கு பேர் பல அர்த்தங்கள் இருக்குது புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் இல்லாட்டி மோக்ஷத்தை அடையலாம் மமோக்ஷத்வம் புண்ணியத்தை அடையிறது அப்படி சொல்லலாம் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை விஜான ரகிதா மனுஜகா மமதாம் ந ஜிகாசதி அது வித்தியாசமாகவும் அர்த்தம் பண்ணுகிறார்கள் நான் சொல்கிறேன் மனுஜகா எப் மனிதன் எப்போ ஏற்பட்ட மனிதன்னா விஜான ரஹிதா வாழ்க்கையை பற்றிய விசேஷ ஜானம் இல்லாதவன் ரகிதாகனா இல்லாதவன் ஞான ரகிதாகனா அறிவில்லாதவன் எப்பேற்பட்ட விஷே விக்ஞான ரகிதாகனா வாழ்க்கையை நல்லா பகுத்தறிஞ்சு பார்க்கணும் இந்த பிறப்பு என்ன ஷாவு என்ன இன்பிட்வீன் இருக்கிற லைஃப்னா என்ன அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லி தருகிறது ஆக விஜான ரகிதா மனுஜா யா மமதாம் ந ஜிகாசதி ததா ததான்னு சப்ளை பண்ண வேண்டியிருக்கு அங்கஜாத்த நிர்வேதா தேகபந்தம் ந ஜிகாசதி அப்படி படிக்க வேண்டியிருக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஸ்லோகம் ரெண்டு இல்லத்துக்குமே இதுதான் வேணும் பகுத்தறிவு இல்லாதவன் தெளிவான பகுத்தறிவு இல்லாதவன் என்னுடையது என்னோடதுங்கிறத விட முடியாது வைராக்கியம் வந்தால் தான் இங்கே ரெண்டும் வேணும் விஜான ரகிதகாங்கிறது விவேகம் இல்லாதவன் விவேகம் இல்லாதவனுக்கு வைராக்கியம் வராது வைராக்கியம் இல்லாதவனுக்கு அகங்கார மமக்காரம் போகாது அதுதான் விஷயம் அதுதான் சொல்றார் அகங்காரம் மமக்காரம் போகணும்னா விவேக வைராக்கியம் வராது அதுதான் இதனுடைய சாரம் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் சிந்திக்க வேண்டி தோன்றுகிறது தொடர்ந்து நாம் பார்க்கலாம் நஹ்யங்கா ஜாத்த நர்வேத தேகபந்தம் ஜிஹாசதி யா விஜான ரஹித மனுஜோ மமதா